இரவுல எங்க வன்மிகநாதர் பெருமான் அப்படியே அழுதுட்டீமை உமக்கே பிறரை வேண்டி பெருமான் என்னைக்கு நீ அந்த ஆவணங்காட்டி ஆட்குண்டியும் அன்னையிலிருந்து நான் வேற யாரையாவது தலைவன் சொன்னனா, சுவாமி சொன்னா மீடா அடிமை உமைக்கீடா யாரையாவது பிறரை பத்தி எரிய கண்ண கொடுத்து ஆமா என்ன பாடு பண்ணோ படுத்துட்டு அதனால ஒரு கண்ணை கண்ணை கொடுக்காமல் உள்ளே கணன் இப்படி இருந்தா இது இப்படித்தான பண்ணும் நன்றி வேண்டியிருவள்ளூர் ஆயிரத்தி முன்னூற்றுக்குள் அவருக்கு அப்பா பாடல் பொருளோடு அந்த இசை ஒத்துழைக்கும் நீ சொல்லி ஒவ்வொன்றொல்லல் சொன்னோம்னா நீ எழுதால் நான் எழுத இங்கே நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்க அரைக்கண்ணி பாட்டு அப்படி சொன்னாதான் நம்ம எங்க பிள்ளைகளுக்கு விளங்குது என்ன பண்ணி தொலைக்கிறது நீ சமைச்ச பையன் கிட்டேயே பழகிட்டோமா அதனால அவனுக்கு வெறும் தேவாருந்த அப்படி சொல்லில்டா நீ எழுதால் நான் எழுதுவேன் சிங்க அரக்கண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கா அதுபோல பாடல் பொருள் சிரிப்பாக வருமானால் நீ சிரித்து பாடுங்க பாடல் பொருள் அழுகுமானால் நீ அழுக அதுதான் பண்ணாம் பாடற் ஆயிரத்தி முந்நூத்தி பேர் ஒரு ஒரு அமைப்பு கொடுத்தாரு போற போக்கு இது உருடன்தான் ஒருவன் இன்னும் ஒருவன் தான் இந்த ஒன்றுக்கே திருவள்ளுவர் சுவாமி எத்தனை வச்சு தெரியுமோ உங்களுக்கு எத்தனை பண் தெரியலையா இந்த ஒரு சொன்ன பாடிட்டீங்களே பண்ணாம் பண் எண்ணாம் இது கௌசியங்க அல்லது மேகராக குறைஞ்சிங்க அது தாத்தாவா இருக்கணும் படம் பண் பாடல் பொருள் ஒன்னா இருக்குது அருமையோ அன குரல் இதெல்லாம் தமிழன் உணர்ந்தானால் கூடுமான ஓதுவாமூர்த்தி அப்படியே நடத்தும் போது இதை கொஞ்சம் சொல்லி வச்சு மூர்த்திகள் இருபத்தி நாலு பண்ணும் பாடுறீங்க பாடுங்கள் இந்த பாடற்கு இய்வா பாடு மாதர் மடப்பிடியும் அட்டி கொல்லுங்க மகள் மகள்ையுடை மலை மகள் உடை மலை மகள் உடை மலை மகள் தூண என மகிழ்வர் இதெல்லாம் உதர்ணு சாமிடிமிய அப்படிலாம் சொல்ல எனவே எங்கேயோ போய் பார்த்தீங்களா அவங்களுக்கு இது வேற யாருமே பாடாத பண்ணது சுந்தரர் பாடியிருக்க என்னது செந்துருச்சு ஞான சம்பந்தரோ நாவுக்கரசரோ பாடல இவர் மட்டும் பாடின ஒரே ஒரு பெண் இந்த மீளாடிமை தான் இன்னொரு கேள்வி அடுத்த மாசம் சொல்லுங்க மூவரே பாடாமல் பிறர் பாடிய பொன் ஒரு பண்ண இருக்கிறது யார் எந்த திருமறையில் பாடியிருக்கிறார்கள் அடுத்த மாசம் அடுத்த மாசம் மூவரும் பாடல ஆனா இன்னொரு திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த மூலாத்தி வெளிப்போய் பண்ணீங்கன்னா நீங்க திருவண்ணூர்ல வைத்தீங்க அங்க மூர்த்தி எல்லாம் வரும் நாங்க இப்படி பாடுற பழக்கமே இல்லைன்ற ஆமா ஆமா நமக்கு மேலும் இது என்ன ராகுமே தெரியும் தெரியாது அந்த பொருள் உணர்வினால நம்ம செய்யணும் அந்த மூலாத்தி போல் அப்படி இப்படி இந்த இதெல்லாம் துடிச்சியில் அடிக்கலாம் பாருங்க அதுதான் அப்படியே அந்த கனகன கனகனை அப்படி நெருப்புறது இல்ல அதுபோல மூலாத்தி போப்பா உனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குங்கிறது எப்படிப்பா தெரியும்னாரு முகத்தால் மிகவாரி அப்படியாவது நான் வேற யாரையாவது போய் ஆண்டானா கொண்டனா கொள்ளுவனா உனக்கே தான் அடிமையா இருக்கிறேன் ஆளா ஏருக்கும் அடியார் தஙங்கள் அல்ல நீங்களே அடிவருக்கு என்ன இருக்கு தெரிஞ்சு நீங்க செய்யணும் அப்படி இல்லாம நான் வெளிப்படவும் சொல்றேன் காதலியே வாங்கலியே சுவாமி வாழா அங்கிரு சரி நீங்க தான் வாழ்ந்து போது மேல இந்த தெரியாது செந்துருத்தி பண்ணு இந்த பண்ணு எப்படி பாடுவீங்களோ யா இது பாடி முடிக்கிற உங்களுக்கும் கேட்கிற எங்களுக்கும் கண்ணுல அப்படி ஒரு சொட்டாவது தண்ணி வரணும் வேண்டிய திருவள்ளுவர் சொல்லுவது பண்ண நாம் பாடற்கு எய்தின்றி அதான் விரும்பணும் இங்க தவ பதனி வேண்டாம் வேண்டாம் முருகா எனவே இங்கேயே போல சிவசிவ இந்த மூவருடைய வரலாற்றுல மணிவாசர் வரலாறு வரல இப்பொழுது மாண்டுமிகு அமைச்சர் போன பாட்ட போன இதுல உபதேஷ உபதேசம் படிச்சுட்டோம் அல்லவா குதிரை வாங்குவதற்காக சென்றார் சென்றவர் திருப்பெருந்துரை வந்தார் திருப்பெருந்துரை வந்து குதிரை வாங்கல ஏட்ட பெருமான் ஈர்த்தென்மை ஆட்கொண்ட எந்த பெருமானி இது குதிரை வாங்க தான் போச்சு ஆனாலும் இது ஈர்த்து அப்படிதான் எங்க திருப்பெருந்துறை கோயில்ல உட்கார்ந்து செந்தாளர் புரைதரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தனன் காட்டி அப்படி ஆட்கொண்டார் அப்படி ஆட்கொண்ட உடனே என்ன பண்ணிச்சுது அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றே விரின மாண்புமிகு அமைச்சரும் அதுவும் கூட்டுது அமைச்சரல்ல தான் பண்ணாந்த பொருள் பாண்டியனுடைய பணமல்ல என்னுடைய ஆவி உடல் உடைமை எல்லாமும் நீயே எடுத்துக்கொண்டாய் அதனால அப்படி உட்காந்து உட்காந்து உடனே பாண்டி மன்னன் கேட்கிறேன் எங்கப்பா நம்ம மாண்புக்கு குதிரை வாங்க போச்சு ஆளையே காணாங்க எவனோ ஒரு ஆள் அக்கப்போ ஒரு ஆளு நான் இப்பதானு பார்த்தேன் திருப்பரந்துறையில உட்காந்து கிடக்குதுங்க அப்படின்னாரு திருப்பரந்துரை இல்லையா நம்ம திருப்பரந்தூரில் ஆமாங்க அங்க இருந்த மாண்பு அமைச்சருக்கு என்ன வேலை அது தெரியலீங்க அப்படின்னா போய் அழைச்சிட்டு வாப்பா போய் அழைச்சிட்டு வந்தா இது என்ன சொல்லியிருக்கு எப்ப வரும் குதிரைன்னா எப்ப வரும் எல்லாம் பணம்லாம் தான் பெருமாங்க அங்க எப்ப வரும் கேட்டாருநாத எல்லாரும் கழிச்சு இப்படியே சொல்லிச்சு இப்ப நேரா போயிட்டு அல்லவா போனால் நேராக அங்க போய் இன்னொரு மூணு நாளில் வரும் வாத ஊருக்கு போயிருக்கு சொந்த ஊருக்கு போயிருக்கு போன உடனே சுற்றத்தாறெல்லாம் மொச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா ஏப்பா நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரியே யாருமே நீ நன்றிதான் நம்ம மாண்பு அமைச்சர் திருவாத ஊருக்கே பெருமைப்பா நீ போய் முதலமைச்சராக இருக்கிறது அப்படின்னு நினைச்சவனே இந்த குதிரை வாங்குறேன் இப்படி பண்ணிட்டேமல்ல ஊரை பேசிக்கிறாங்கப்பா ஊரில் பேசிக்கிறாங்கப்பா நீங்க தான் யாரு உங்களையும் கூப்பிட்டுதாப்பா அவனுக்கு நீங்கெல்லாம் யாரு என்னப்பா எப்படி கேக்குறேன் என் மடியில வளர்ந்த புள்ள நீதான் கேட்டது சுற்றாமும் தோடர் நீ தேம் இதெல்லாம் பரஞ்சோதி முனைவர் அப்படியே திருவாசகத்தை பிழிஞ்சு பாடின பாட்டு சுற்றமும் தோடரும் நீ தேம் நீங்கெல்லாம் அதெல்லாம் நான் என்னைக்கோ எனக்கு மறந்து போச்சேன்னா தொடர்பும் நீ தேம் உங்களுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு தடவை எனக்கு எனக்கு துன்போடு இன்பும் அத்தேம்